அடிவர்கள ஒரு நாவோட் வழி முறை செய்து வரு சரிப்பா நீ என்ன நினைக்கிற ஆனா நீ வந்து அரசாட்சி ரொம்ப நீ சோர்வா சோர்வா இருந்தா ஒத்துக்க மாட்டாரு நீ உன்னுடைய முடிவடிப்படி நான் நடக்கிறேன் இங்கே அரசியலும் கொஞ்சமும் தப்பில்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அருமையா செய்யமா உண்மையை நினைச்சேன் எனவே நான் எடுத்துக்கொண்ட பணியிலும் தப்பில்லை நான் எடுத்துக்கொண்ட நெறியிலும் தவழில்லை நீ தந்த அருட்கொடை அப்படி இருக்கும்போது இம்முது நகர் அமன் ஈசர் அழிவது கருதினர் நான் இருக்கிற இந்த மதுரையை நான் இருப்பது நீ இருக்கிற மதுரையை நீ இருப்பத அம்மாவோடு இருக்கிற மதுரையை இந்த சமணர்கள் இப்படி தாக்குவதற்காக வந்திருக்கிறார்கள் அது எல்ல இருக்கிறார்கள் என்று சொல்லி விடு நாகம் அடைவது உன் அருள் வழி அதனால் ஆவி கழுவது கருதிய அடியே கருணை செய்த அருள் இது கடனென் தான் அடியணி மட்டுமல்ல இந்த நகரையும் காக்க வேண்டும் இதனுடைய திருவடிக்கு விண்ணப்பம் என்று சொல்லிவிட்டார் இப்ப பொறுப்பு யார்ட்டை வந்துட்டுதான் பெருமான்டம் வந்துட்டு பெருமான்டம் வந்துட்டு அதனால் அவர் பார்த்தார் ஒரு நாலஞ்சு பாட்டு தள்ளி போய் கொடியதோ பேரை வாயம்பினை விடுத்து கோலராவலையுடன் துணித்தான் இவன் போய் சென்று இப்படி நேரா போய் பல அம்புகளை விடுறான் அவன் அப்படியே விஷத்தை கக்குறான் இருந்தாலும் இறுதியாக ஒரு அம்பு விட்ட உடனே அந்த அவுனர் ஆனா விஷத்தை கக்கிட்டு இறந்தான் அந்த விஷமானது அப்படியே அந்த வாடகையினால மதுரை மக்கள் எல்லாம் அப்படியே அந்த ஆவியை நீங்க சோர்ந்து இருக்காங்க இருக்காங்க அப்படி மயக்கத்தோடு இருக்கின்ற பொழுது பெருமான் பார்த்தார் தன் தலையிலே என்ன இருக்குது அருமையான கங்கை இருக்குது அந்த கங்கை இருந்த நீரை எடுத்து அப்படியே மதுரை மாணவர்கள் அப்படி தெளிப்பு தெளிச்சார் எல்லாம் எழுந்து உணர்ச்சி பெற்று நம்ம தாரகன் கிரவுஞ்சமலையில வீரவாகுலாம் போய் சன்னிக்கு போன உடனே அவன் மாயில் வல்லவன் அதனால வீரவாகு மற்றவங்களெல்லாம் சரி மாயில மயக்கிட்டான் மயக்கணும் யாருமே தெரியாது அதனால் அந்த வேளானது அந்த மூர்ச்சை எல்லாம் அப்ப சொன்ன வீரவாகு கந்தனே என்று உன்னை கழித்து கவலை நீங்கினேன் முருகப்பெருமானி என கருதி இந்த வேல நினைச்சேனர் முருகப்பெருமான் வந்தால் ஞானம் எப்படி வருகிறது போல வேலினால் ஞானத்தை வழங்கினான் என்று சொன்ன அது போல அங்கே ராமாயணத்திலையும் அது மாதிரி மூர்ச்சையா இருந்ததை எடுத்து சஞ்சீவலையை கொண்டு வந்து ராமன் அனுமன் செய்தார் இப்படி இந்த மூர்ச்சையை நீக்குவதற்கு பெருமான தன்னுடைய தலையில் இருந்த கங்கை எடுத்து அப்படியே தெளித்தாராம் ஆருட்காலல் அணையாதி கொழுந்தின் பெருக்கடை அமுத தந்தூ சிறிது பிடித்தான் இங்கே மதுரை மாநகர் முழுதும் அப்படியே மயக்கத்தில் கிடக்கு பெருமானதுக்காக இருக்கிற கங்கை நீரை ஊரே போய் நகராட்சி லாரியில வச்சு அடிக்கிற தண்ணி அடிக்கலாம் அப்படி ஒரு சொட்டு தெளித்தாராம் அந்த தெளித்த தெளிப்பினாலே எல்லா மக்களுக்கும் நீங்க ஒரு துளி போய் இவ்வளவு செய்யுமா கேப்பீங்க ஒரு துளி போய் இவ்வளவு பெரிய நகரை எப்படி சார் காக்கும் நீங்க ராமாயணமா வருது இவங்க அந்த வரவேற்பு சொன்னது நிறையாட்டு இருக்கு அதனால தெரியுது கடைசியா ராவணன் இறந்த பிறகு சீதை புலம்புகிறார் என்ன அரை கடையிட்டு அளப்பரிய வரம் என் உரை கடையிட்டு அளப்பரிய வரம் என்னும் பார்க்க பெருமானி நீ செய்த தவத்தையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன் தவிர இந்த பிரத்தியானுடைய மனைவியை நீ விரும்பி கொண்டு வந்து வைத்தாயே அந்த குறைபாடு உனக்கு இருக்குதுங்கிறது நான் மறந்தே விட்டேன் ஆனா நம்ம கணவன் நிறைய வரம் பெற்றிருக்கார் நாரணன் கொடுத்தவாலும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உடைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் எல்லாம் நம்ம கணவனுக்கு இருக்குது அதனால் என்ன கவலை என்று உங்க வரத்தின் பெருமையே நினைத்திருந்தேன் ஆனால் இந்த சிறுமியை நான் நினைக்கல ஊரை கடையிட்டு அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை வாக்கின சொல்ல முடியாத நீ பெ வரம் என்று சொல்லுகின்ற பெரிய பார்க்கடலை இப்ப எது அழிச்சது சீதை என்னும் பீரை கட இட்டு அடிப்பதனி அறிந்தேனோ இந்த பிரத்தியானுடைய மனைவி பெரண்மணி நயத்தல் பெரிய பார்க்கடல் இந்த பெருண்மணி நயத்தலுங்கிற மோர் கொஞ்சம் ஊத்திட்ட மோர் கொஞ்சம் ஊத்திட்ட நீங்க எவ்வளவுதான் பால காய்ச்சி வச்சிருந்தாலும் மோர் ஒரு சொட்டு ஊத்தின என்னாச்சு ஆகவே அளப்பரிய வரம் என்னும் பெரிய பார்க்கடல் தான் ஆனாலும் இந்த பிரத்தியானுடைய மனைவியை விரும்பியது என்று சொல்லுகின்ற ஒரு மோரை ஊத்துனதுனால இன்னைக்கு தயிரா போனியே தயிரா போனியே டையிற்று அழிப்பதனை அறிந்தேனோ கவிச்சக்கரவர்த்தி அல்லவா அதனால பெரிய பார்க்கடல் பெரிதா இருந்தாலும் மோர் கொஞ்ச நம்ம முத்தினாலும் தயிரா அதான் திருவள்ளுவர் சொன்னார் நீ ஆயிரம் ஆயிரம் நன்மை செய்துட்டு ஒரே ஒரு தீமை செஞ்சா அத்தனை ஆயிரமும் போய்விடா மோரா போடும் ஆமா ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாகின் நன்றாகாதாகிவிடும் திருவள்ளுவர் தான் எல்லாருக்கும் மேல் இல்லை அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை நம்ம ஐயா கூட சொன்னாங்க இந்த அறவுடை எல்லாம் கூட நினைக்கணும்னு ஆனால் நாளடி ஆறும் நான் மணிக்கடையும் இனிமே நாற்பது இருந்தாலும் சிகரம் திருக்குறள் தான் உப்பு நோக்கியே படிச்சு பார்க்கலாம் இன்னான் நாற்பதும் திருக்குறளும் இனிமே நாற்பதும் திருக்குறளும் திருகடுகமும் திருக்குறளும் நாளையாரும் திருக்குறளும் என்று ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தா சிங்கம் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாகும் நீ எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கலாம் நாட்டுக்கு மற்றதெல்லாம் ஒரே ஒரு தீமை செஞ்சிருந்தா அவ்வளவு நன்மையும் போய்ட்டு நன்றாகாது ஆகிவிடும் அது போல அளப்பரிய வரமென்னும் பார்க்கடலை இந்த சீதைங்கிற ஒரு மோர் இவ்வளோ மோர் புகுத்தனதுனால அது போலே பெருமானுடைய கங்கை நீருங்கிற அந்த ஒரு சிறு பிறை அவருடைய தெளிச்சர் அவ்வளவுதான் அந்த ஆலவாயில இருக்கிற அத்தனை பேருடைய உள்ளங்களும் தாமியே மகிழ்ந்து இது உடம்ப செய்ய வேண்டியது இல்லை நம் மனதால நினைச்சாலே போதும் சைசிதாந்தில் என்ன சொல்லு மனசால நினைச்சாலே எல்லாம் செய்கிறான் என்பதற்கு ஒரு சைதாந்தில் ஒரு கலைச்சொல் உண்டு கலைச்சொல் உண்டு ஒரு கலை சொல் சங்கற்ப மாத்திரி எடுத்துட்டு கிடையாது சங்கற்ப மாத்திரை சங்கற்ப மாத்திரையினால் நினைத்த அளவில் சங்கல் நினைவு மாத்திரை அளவு நினைத்த மாத்திரத்தை நாம இங்க இருந்து வேலூரோ அல்லது வந்து ஏதோ ஆற்காடா போகணும்னு சொன்னா ஒன்னு ஊர்தி பிடிச்சோ அல்லது ஒரு ஸ்கூட்டர் இல்லையோ அல்லது நடந்தோ அப்படித்தான் போகணும் ஆனா பெருமான் ஆற்காடு ஆர்காடுதான் வேலூர் வேலூர் தான் தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா அப்படி நினைத்த மாத்திரத்தில் அப்படியேதான் சங்கற்ப மாத்திரை சங்கற்ப மாத்திரைன்னு சொல்லுவோம் அது எங்கேயாவது மெடிக்கல்ல இருக்கிறதான்னு போய் கேட்கப்படாது அந்த மாத்திரைக்கு என்ன பொருள் கேட்டா அளவு என்று பொருள் நினைத்த அளவில் எல்லாம் செய்திருவான் அது திருவாரூர்ல சொல்ற தாயும் தனியன் ஆயிடினும் அப்பா இல்ல அம்மா இல்ல தனித்து கட்டதான் ஆனாலும் காயில் உலக அனைத்தும் கற்போடிகான் சாழலோ அப்படி நினைத்தான்னா அந்த உலகம் அப்படியே தூள் தூளா போடும் நினைத்தானால் அப்படியே நினைத்த மக்கள் எல்லாம் வளரும் நினைந்தாலே எல்லாம் நடக்கும் கற்போடிகான் சாழலோ என்று சொன்னார் ஆகவே இந்த நீர்த்துளி தெளித்தது கூட மிகை அவன் நினைத்தாலே போதும் சங்கல்பமா தெரியினால் எல்லாம் நடக்கும் ஆனாலும் இந்த கங்கை நீர் தெளித்தான் தெளித்தவுடனே பிழ்சலோடும் பொறுக்கன எங்கும் எங்கும் பாலினில் புறையற கலந்து பண்டுள்ளிளர் மா மதுரை மா புனிதம் செய்தது அச்சிறுது அந்த சிறிய துளி அந்த பெருநகரை அருமையாக அமிர்தமயமாக ஆக்கிட்டு இருரா நகரமாக ஆக்கிட்டு இருக்கு என்று சொன்னார் ஈரவி முன் ஈருளதன் முன் இருள் மல வலியன அமுதம் தெச்சனே அந்த தீமை நீங்க போல என்ன இப்ப இரவெல்லாம் இருள் இருக்குது சரியா ஐந்தரை மணி ஆறு மணி இப்படியா இருக்குது அருமையா இந்த இரு எங்கோ போயிடுது ஏதிரவனுடைய ஒளி நூந்தவன தானா போயிடுது அது போலவும் அது போலவும் இது புற ஓமை அகவையினாரு என்ன கதிரவனை தோண்டிய மாத்திரத்தில் எப்படி புற இருள் நீங்கிறதோ அது போல முன் ம பெருமான திருவுருள் தோன்றினவுடனே எப்படி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மலங்கள் எல்லாம் நீங்குகிறதோ அதுபோல அப்ப ஒரு ஒரு ஓமை உலகியல் ஓமை இன்னொரு ஓமை அருளியல் ஓமை அல்ல கதிரவன் தோன்றிய மாத்திரத்தில் இருள் நீங்குவது பெருமானுடைய திருவருள் தோன்றிய மாத்திரத்திலே மக்களுக்கு இருக்கிற அந்த இருள் ஆணவமானது நீங்குவது போலவும் இந்த நீர்த்துளி அங்க இருக்கிற அந்த மாயை நீக்கியதுன்னு ஆமா அப்படியே அருள் தோன்றும் உடனேயே அந்த மலம் நீங்குமா நீங்கும் எப்படி சித்தமலம் அறுவித்து சிவம் ஆக்கி என அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெருவாரோவி பெருமான் குருநாதனாக வந்ததுனால சித்த மலம் அருவித்து இந்த உள்ளத்தில் இருக்கிற மலத்தை அப்படியே கருணையினால் அப்படியே நீக்க நீக்கிறான் சிவம் ஆக்கிண்டே அத்தன் எனக்கு அருளியவருவீ கடைசி பாட்டில் அதான் கடைசி பாட்டு நீங்க திருவாதிரத்தில் கடைசி பாட்டு என்ன செம்மை நலம் அறியாத சிதடரோடும் தெரிவேமலம் அருவித்து மும்பை மலம் சித்த மலம்னா உயிரை பிடித்திருக்கிற மலம்னா உயிரை பிடித்திருக்கிற மலம்தான் எவை என்று கேட்டால் அது மூன்றுடா ஆணவம் கண்ணும் ஆயி மும்மை மலம் அருவித்து முதலாயே முதல்வன் தாள் எனங்க ஆண்டவன் தோன்றி மூன்று மலத்தை நீக்குவதற்கு நீங்க அவ்வளவு பெரியவங்களான அய்யோ நான் பெரியவன் அல்ல அவன் கருணை பெரியது நான் சாதாரண ஆடு நம்ம இம் ஓர் பொருளாக்கி நான் ஒரு சாதாரண ஆளுப்பா அவன் கருணை நாள் செஞ்சது நம்ம இம் ஓர் பொருடாக்கி எதை போல தெரியுமா அருமையான பல்லுக்கு காரைக்காலம் யார் கொடுத்த மாதிரி சம்பந்தம் மாதிரி அந்த பல்லக்கில் யார் இருக்கணும் இந்த மாதிரி ஞானீகர்களை வைத்து நாம் வழிபாடு செய்யணும் அது பொருத்தம் ஒரு நாகுட்டி தூக்கி வைச்சு ஏய் பல்லக்கில் என்ன அது போல நாய் சிவிகை ஏற்றுவித்த இவன் கேவலமான நாய் ஆனாலும் மலங்களை நீக்கி பரிபக்குவத்தை ஏற்படுத்தி வீடு பேட்டி வழங்கின அது எது போல ஒரு நாயை சிவிகையில் வைத்தது போல ஏற்றுவித்தருளியவார் ஆர் பெறுவார் இந்த குருநாதன் செய்த அருளை நினைந்து நினைந்து நினைந்து நினைந்து உருகிற திருவாசகம் தான நான் தான் சொல்றது நீங்க சைவ சித்தாந்த கருத்துக்கள் பன்னிரண்டு திருமுறைகளிலும் இருக்கின்றன என்றாலும் திருவாசகத்திலும் திருமந்திரத்திலும் தான் மிகுதீராக இருக்கின்றன தோற்றடமெல்லாம் தான் தொற்றடமெல்லாம் செய்வது எப்படி கதிரவன் தோன்ற இருள் நீங்குகிறதோ அதுபோல இறையுருள் தோன்றும் பொழுது எப்படி ஆணவம் முதலிய கண்மங்கள் நீங்குகின்றது எப்படியோ அதுபோல பரவிய அமுதால் விடம் அகன்று மதுரை மாநகரம் அந்த விஷமே நீங்கிவிட்டதாம் நீங்கி ஆபாசப்பாடி ஒழிந்து யாவரும் இன்பம்பிரவிய களிப்பின் மேவினார் இருந்தார் அந்த அயர்வெல்லாம் நீங்கி தளர்ச்சியெல்லாம் நீங்கி ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தார்களாம் பாண்டிமாநாடு முழுவதும் மீனவர் பெருந்தகை அரசனும் போது நமக்கு என் எனக்காக வந்த தீங்கு அல்ல இந்த மதுரை மாநகரம் முழுவதும் வந்த தீங்கு அதை எங்கள் பெருமான் நீக்கினான் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு மேலும் அந்த பெருமானத்தில் அன்பு செலுத்தி அந்த அரசனும் அங்கிருக்கிற மக்களும் எல்லாருமாக பெருமானுடைய அந்த பக்திவல்லத்திலேயே பரவி வாழ்ந்தார்கள் முன்ன சொன்னது எது அணிவது திருநீறு வாயினால் முடிவது தெருவைந்தெடுத்து உடம்பில் அணிவது உருதராக்கம் இந்த மூன்றினாலுமே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாகம் எய்த படலம் என்பதை நிறைவுபடுத்தினார் எனவே சமணர்களால் வந்த நாகத்தினுடைய அமைப்பை பெருமானுடைய திருவருளினால் நீக்கினார் எனவே திருவிழையாடர்களில் ஒன்று அல்லவா பெருமான் செய்ததனால் பெருமானுடைய திருவிழையாடலில் ஒன்றாக நாம் இது எண்ணுகிறோம் என்று சொல்லி இப்படி தொல்காப்பியத்தையும் திருவிழையாளர் பிராணத்தையும் ஒருங்கு நாம் நினைவு கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய குருமூர்த்தி அவர்கள் இப்படியெல்லாம் இங்கே பலவனும் செய்ய வேண்டும் என்று கருதிய திருவுள்ளத்திற்கு நாம் அவருடைய திருவிழர்களுக்கு எல்லோரு சார்பிலும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்